தலைப்பு பத்தொன்பது சமய நூல்களின் உண்மை பெரிய புராணத்தில் குறித்த அறுபத்து நாயன்மார்களை அனுஷ்டித்தால் அது அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும் இதுபோல சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டை பரியந்தமும் தத்துவமேயாம் சைவ புராணம் விஷ்ணு புராணம் முதலியவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள் சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்மாரங்களே ஒவ்வொரு மகான்கள் சாஸ்திரங்களையும் தேவாரம் திருவாசகங்கள் முதலியவைகளையும் அமைத்து இவற்றிற்கு இடமாக ஆலயங்கள் அமைத்து மேற்படி சித்திக்கு உரிய தத்துவ தத்துவிகளின் பெயரை கர்த்தாவாக்கி அந்த சித்தி முடிக்கும் காலம் தினம் கருவி முதலியவைகளை மேற்படி ஆலயங்களுக்கு விசேஷ காலமாக்கி வழக்கத்தில் வருவித்தார்கள் மேற்குறித்த நாயன்மார் முதலியவர்களின் உண்மை அனுபவ தாத்பரியமுடைய சித்திகள் முன்னும் பின்னும் இனியும் உள. நாம் மேற்படி தத்துவங்களை அனுஷ்டித்தால் அவ்விதமாக ஆகக்கூடும் இதுபோலவே திருவிளையாடல் பாரத பாகவதும் அமைத்து கொள்க ஒருவாறு கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களே தவிர வேறல்ல புராணங்களின் இருதயமெல்லாம் தத்துவ சம்மாரமி இதன் உண்மை சுத்த சன்மார்க்கத்தில் விவரமாய் வெளியாகும்